ிாத்தயத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நமையே மீம் அனு மாணவ முச்சியே கமவான்ஸ் அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு தெளிவாக பதில் சொல்லிவிட்டார் மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து இப்போ முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய உபதேசம் அர்ஜுனன் கர்மயோகத்தை அவசியம் பண்ணித்தான் ஆகணும் ஞானியாக தன்னை அபிமானித்து கொண்டா கூட ஞானத்துக்கு தகுதி உடையவனாக்கிக்கணும்னாலும் கர்மா பண்ணணும் ஞானத்தை அடைஞ்ச பிறகும் உலக நன்மைக்காக கர்மம் பண்ணத்தான் வேணும் ஆனால் உனக்கு கர்மத்தை பண்ணி மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான தகுதி தான் இருக்குது ஆகவே நீ கர்மத்தை ஒழுங்காக பண்ணணுங்கிறத திரும்ப திரும்ப பல கோணங்களில் சொல்லி முடிச்சுட்டார் போன ஸ்லோகத்தில் நிராசீர் நிர்மமோபூத்வா இந்த நிர்மமாகறதுக்கு தான் அர்த்தம் பலன் வந்ததுன்னா அந்த பலனில் பற்ற வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் நிர்மமத்துவம் என்னுடைய பலன்கிற அபிமானத்தை வச்சிக்கப்படாது நான் பண்ணின கர்மாவுக்கு இது கிடைச்சிது இந்த நன்மை கிடைச்சிது இந்த சுகம் கிடைச்சிது நான் பண்ணின கர்மாவுக்கு பாபத்துக்கு இந்த துக்கம் வந்தது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நிர்ம மகான்னு பேர் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து என்னுடைய மதம் என்னுடைய கருத்து உபதேசம்னு அர்த்தம் மே மதம்ங்கிறார் வைதிக உபதேசம் வேதத்தோட உபதேசம் பகவானுடைய உபதேசம் வேறு வேதத்தோட உபதேசம் வேறு இல்லை இந்த உலகத்தில் மனசை பக்குவப்படுத்திக்கிறதும் உண்மையை பற்றின அறிவை பெறதும் தான் ரெண்டும் தான் லட்சியம் வள்ளுவர் சொன்னபடி மனத்துக்குண் மாசிலன் ஆகணும் அப்புறம் வந்து கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காண வேண்டும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற அளவுக்கு மனசை சுத்தம் பண்ணணும் அப்புறம் உண்மையை உணரணும் இது ரெண்டு தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் அதுதான் சாஸ்திரத்தினுடைய உபதேசம் அதை கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் மே மதம் என்னுடைய இந்த உபதேசம் இப்ப நீ கேட்ட சந்தேகத்தோட கூடிய கேள்விக்கு இதுதான் என்னுடைய உபதேசம் இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஏ எந்த மாணவாக மனிதர்கள் மே மதம் இந்த மதத்தை இந்த மதம்னா மதம்ங்கிற சொல்லுக்கு கொள்கை கோட்பாடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல உபதேசம்னு அர்த்தம் இந்த மதம்ங்கிற சொல் ரொம்ப பிரசித்தமான ஒரு சொல் சம்ஸ்கிருதத்தில் மதம்னு இருக்குது மதம்னு இருக்குது தா அர்த்தம் மதம்னு சொன்னால் சாஸ்திரோபதேசம் அபிப்பிராயம் கருத்து கோட்பாடு கொள்கை இப்படிலாம் அர்த்தம் இருக்குதுக்கு ஆகையினால என்னுடைய இந்த உபதேசத்தை எந்த மனிதர்கள் நித்தியம் அனுதிஷ்டந்தி எப்பொழுதும் கடைப்பிடிக்கிறார்களோ அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ரெண்டு நிபந்தனை கண்டிஷன் சொல்கிறார் பகவான் ஸ்ரத்தாவ பகவான் பண்ணியிருக்கிற உபதேசம் வேதத்தில் சொல்லியிருக்கிறது புராணங்களில் மகான்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பொய் கிடையாது நம்ம வாழ்க்கையினுடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் நம்முடைய மேன்மைக்காக உயர்வுக்காக நான் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவள்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா சாஸ்திரத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசில் இருக்கணும் शास्त्रस्य श्रद्धा वह श्रद्धा शास्त्रा्य सत्यबुदारणा साधा कथित सदि यया वस्तूप लभ्यते शराचार्यार श्रद्ध की विवेक चूड़ामणी लक्षण शास्त्री शास्त्रता उपदेशेंत्य बुद्धिवधारणा அதனால் பகவான் நமக்கு தப்பான வழி காட்ட மாட்டார் சரியான வழியைத்தான் காட்டுவார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்புன்னு பாரதியார் சொன்ன மாதிரி அந்த ஸ்ரத்த வாணம் அது மாத்திரம் இல்லை இன்னொன்று சொல்கிறார் பகவான் அனசூய்தாக சில சமயம் சிலவரோட பேச்சை கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் நடுவு நடுவில் எனக்கு இந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது இந்த கருத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னா இடையிலடையில குறுக்கிடுவோம் அது பொறுமையாக பண்ணலாம் அது பண்ணலாம் ஆனால் அது வந்து எடுத்தடுப்புலேயே மூஞ்சி அடித்த மாதிரிலாம் சொல்லப்படாது அது சில பேருடைய சுவாவமாக இருக்காது ஐ டோன்ட் லைக் திஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நம்முடைய விருப்ப வெறுப்புக்கு உட்பட்டது இல்லை ஏன்னா நம்முடைய புத்தி ரொம்ப சிற்றறிவு இன்றைக்கி ஒன்றை தப்புமோ நாளைக்கு இன்னொன்று சரின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சக்தி படைத்தது தான் அறிவு லிமிட்டட் நம்முடைய அறிவு வந்து சிற்றறிவு எல்லைக்கு உட்பட்டது காலப்போக்கில் பக்குவம் வர வர நம்முடைய அபிப்பிராயங்கள் மாறுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம் அனசூயந்தாக என்னுடைய வார்த்தையில் குறை பார்க்காம அதாவது பிறருடைய குணங்களில் தோஷத்தை பார்க்குறது பிறக்கிற நல்லதை கூட கெட்டதாக பார்க்குற சுவாவம் சில பேருக்கு இருக்குது கிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய வார்த்தைகளில் குறை காணாமல் பகவான் தவறாக நமக்கு சொல்ல மாட்டார் நமக்கு புரியலை என்னாலும் இதெல்லாம் புரியும் சொன்னதை கேட்டு கடைப்பிடிப்போம் அது நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற கடைப்பிடிக்கிறது அசூயந்தகான்னு சொன்னால் வார்த்தையில் குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது அனசூய்தஹா இங்கே குறையே கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ஸ்ரத்தாவந்தா அனசூயந்தா அசூயா இல்லாமல் அசூயங்கிறதுக்கு பரகுணேஷு தோஷ திருஷ்டி பிறருடைய நல்ல குணத்துலேயும் தோஷத்தை பார்க்குறது ஆக ஸ்ரத்தாவந்தோனசூயந்தஹா அதுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னா முச்சியந்தே தேப்பி கர்மபிஹி தேப்பி அவர்களும் கூட கர்மத்திலேருந்து விடுபட்டுத்தான் தீருகிறார்கள் இந்த அப்படிங்கிறத ஏவங்கிற அர்த்தத்தில் கூட எடுத்துக்கலாம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் செய்யக்கூடிய செயல்களின் பலன்களெல்லாம் பாதிக்கிறது இல்லை எல்லாவற்றையும் இறைவனுடைய செயலாக கருதி அர்ப்பண புத்தியோட பிரசாத புத்தியோட செய்கிறதுனால மனசில் வந்து எந்த விதமான டென்ஷனோ ஆன்சைட்டியோ எதுவுமே ஏற்படுறதில்ல கர்மபிகி தே முச்சியந்தே ஏவ அவர்கள் வினைகளிலிருந்து விடுபடுகிறார்கள் கர்மாவிலிருந்தும் கர்ம பலன்களிலிருந்தும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இதை கடைப்பிடிக்கணும்னு பகவான் இங்கே அன்போடு சொல்கிறதாக நாம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கடுமையாகவும் சில சமயம் பேசுவார் ஒரு அம்மா குழந்தைகிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி அதே சமயம் குழந்தையினுடைய நன்மைக்காக பேசுகிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏமே மதமிதம் நித்தியம் அனுவாந்தும்ரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாத்துவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள்